அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா வலிய சக்கரங்களை கொண்ட தேரானது கடலில் ஓட முடியாது அது கடலில் ஓடக்கூடிய கப்பலும் தரையில் ஓடாது தேரானது மிகுந்த வல்லமை உடையதுதான் உருளைகள் எனப்படும் நல்ல சக்கரங்கள் இருக்கின்றன ஆனால் சமுத்திரத்தில் சென்றதும் அந்த வலிமை பயனில்லை அதுவே இடையூறாகவும் இருக்கிறது அதேபோல கப்பலும் சமுத்திரத்தில் மிதக்கும் ஆற்றல் உடையது அதற்கான கருவிகள் அதன் கண் இருக்கின்றன ஆனால் தரையில் அந்த கப்பலால் ஒரு அடி கூட அசைய முடியாது ஏன் கடலில் மிதக்கக்கூடிய கருவி தேரில் இல்லை தரையில் ஓடக்கூடிய கருவி கப்பலில் இல்லை இந்த குரட்பா அந்த காலத்தில் சொல்லப்பட்டது இந்த காலத்திலே தரையில் ஓடக்கூடியது கடலில் செல்லுவது கடலில் செல்வது தரையில் செல்லக்கூடிய சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டன இதை அவர் எந்த காரணத்துக்காக சொல்லுகிறார் என்று மட்டும் நாம் புரிந்து வேண்டும் அதே போல எதிரியை வெல்ல எண்ணும் ஒருவர் வெற்றிக்கான இடத்தில் பயன் தரத்தக்க கருவிகளை பயன்படுத்த வேண்டும் இடத்திற்கேற்ற கருவிகளின் உதவி கொண்டு வெற்றி காணலாம் என்ற உண்மை இக்குரட்பாவில் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது எவ்வளவு வலிமை இருந்தாலும் இடத்திற்கு ஏற்றபடி இல்லையானால் அந்த பலமே அவனுக்கு பாதகமாகவும் முடியும் என்ற உண்மையை உபமானத்தால் இங்கே உணர்த்தியிருக்கிறார் திருவள்ளுவெருமான் இதுவும் பிரிது அணி என்ற வகையிலே சேரும் இலக்கணத்திலே அணி வகைகளிலே திருக்குறள் குமரேஷ வெண்பா ஜெகவீர பாண்டியனாருடைய நூல் அதிலே சொல்லுகிறார் வானுலகை வென்று வந்தும் மண்ணுலகில் கட்டுண்டான் கோனிலங்கை மன்னனேன் குமரேஷா ஆன கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத் குமரேஷா வானுலகையெல்லாம் வென்ற ராவணன் மண்ணுலகில் வந்து வாலியின் வாலிலும் கார்த்தவீரியன் கையிலும் கட்டுண்டான் உடல் வலியும் படைவலியும் உடையவர் ஆயினும் இடமறியாது புகுந்தால் இழிவையே அடைவர் என்பது இதன் மூலம் உணர்த்தப்பட்டது இனி பதவுரை பார்ப்போம் கால்வல் நிலத்தில் ஓடும் வல்கால் அதாவது வல்லமையுள்ள சக்கரங்களை உடைய நெடுந்தேர் பெரிய தேர் கடல் கடலில் ஓடா ஓட இயலாது கடலோடும் கடலில் செல்லும் நாவாயும் கப்பல்களும் நிலத்து நிலத்தில் ஓடா ஓட இயலாது நிலத்தில் ஓடும் வல்லமையுள்ள சக்கரங்களை உடைய பெரிய தேர் கடலில் ஓட இயலாது கடலில் செல்லும் கப்பல்களும் நிலத்தில் ஓட இயலாது மிக தகுதியுடையவரும் இடம் மாறினால் செயல்பட இயலாது என்பது கருத்து கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து